அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு பொருளை படைத்திருக்கும் காலத்தில் வறுமை என்று சொல்லப்படுவது என்னவென்றால் விருந்தினரை போற்றி வழிபடுதலை விரும்பாமல் இகழ்கின்ற அறியாமையை உடைய அறிவில்களாக விளங்குபவர்கள்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ராஜசூய யாகத்திலே அந்தணர்கள் சாப்பிட்ட இலையை தன்னுடைய வஸ்திரத்தால் எடுத்தார் என்று மகாபாரத இத்திகாசத்திலே காணப்படுகிறது பகவான் யாகத்திற்கு வருபவர்களின் கால்களை नीराल கழுவி வழிபட்டார் உணவு பரிமாறினார் பிறகு இலைகளை எடுத்தார் அதனால்தான் பீஷ்மர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு முதல் பூஜை அதாவது அக்ர பூஜை செய்ய வேண்டும் என்று கூறினார் பகவான் கீதையிலே சொல்லுகிறார் பதினேழாவது அத்தியாயத்திலே பதிமூணாவது ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் விதிஹீனம் அசுஷ்டான்னம் மந்திரஹீனம் அதக்ஷிணம் ஸ்ரத்தாவி ரஹிதம் யஜ்யம் தாமசம் பரிச்சக்ஷத்தே யஜத்தின் அதாவது ஒரு வேள்வியின் விதிமுறைகளை கடைபிடிக்காமல் அன்னதானம் செய்யாமல் முக்கியமாக இதுக்காக தான் இதை சொல்கிறோம் மந்திரங்களை சரிவர சொல்லாமல் தட்சிணையை முறையாக கொடுக்காமல் ஸ்ரத்தையின்றி செய்யப்படுகின்ற வேள்வி அல்லது யஜ்யம் தாமச யஜ்யம் என்று பகவான் உபதேசிக்கிறார் அங்கே விருந்தோம்பல் செய்யாமல் இருப்பது ஒரு குற்றமாகவே கருதப்படுகிறது விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாது என்று கூறுவது மற்றொரு குற்றம் எனக்கு வந்து இப்படிலாம் சாப்பாடு போட்டு பழக்கமில்லை அப்படின்னு சொல்கிறதே தப்பு பழகணும் அது நம் தேசத்தில் உணவளிப்பது என்பது பண்பாட்டின் முக்கியமான அங்கமாக இருக்கிறது சிவன்மலை என்ற ஊரில் அற்புதமான சிவன் கோயில் இருக்கிறது அதற்கு பெயரே அன்னதான சிவாச்சலம் தைப்பூசத்தன்று பெரிய செல்வந்தர்கள் கூட வரிசையில் நின்று முருகனுடைய பிரசாதத்தை பெற்று உண்கிறார்கள் இன்றும் அதை பார்க்கலாம் நாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சில குரட்பாக்கள் இதனோடு இன்மையுள் இன்மை வெறுந் இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார்பொறை பொறையுடைமை அதிகாரத்தில் இருக்குது நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது குரட்பா இந்த குரலினுடைய பொருள் என்ன வறுமையுள் வறுமை விருந்தினரை போற்றாமல் நீக்குதல் வல்லமையுள் வல்லமை என்பது அறிவிலார் தீங்கு செய்தலை பொருத்தலாகும் அது பொறையுடைமை அதிகாரத்தில் இருக்குது பொறுத்துக்கணுங்கிற விஷயத்தை சொல்கிற போது இதையும் சொல்ற தரித்திரத்திலே பெரிய தரித்திரம் மற்றவங்களுக்கு நம்மளிடத்தில் இருக்கிறத பகிர்ந்து கொடுக்காது அப்படிங்கிற ஔவையாருடைய நல்வழி பாடல் முப்பத்தி ரெண்டாவது பாடல் சொல்லுகிறது ஆரிடும் மேடும் மடுவும் போல் செல்வம் மாறிடும் ஏறிடும் மாநிலத்தீரே இன்னொரு தான் படிக்கிறேன் ஆரிடும் மேடும் மடுவும் போல் செல்வம் மாறிடும் ஏறிடும் மாநிலத்தீரே சோறு இடும் தண்ணீரும் வாரும் தர்மமே சார்பாக உண்ணீர்மை வீரும் உயர்ந்து என்னுடைய பொருள் இந்த பெரிய பூமியில் வாழும் மாந்தர்களே ஏறிடும் மாநிலத்தீரே மாநிலத்தீரேங்கிறது தான் மாநிலத்தீரே அப்படின்னு விழிக்கிறார் இந்த பெரிய பூமியில் வாழும் மாந்தர்களே மனிதர்களே ஆற்று வெள்ளத்தினால் உண்டாக்கப்படும் மணல் மேடும் பள்ளமுமாக இருப்பது போல செல்வம் வளர்வதும் தேய்வதுமாக இருக்கும் ஆதலினால் செல்வம் இருக்கும் இறந்து வருவோருக்கு சோறு இடுங்கள் பருகுவதற்கு நல்ல தண்ணீரையும் கொடுங்கள் இப்படி செய்து வருவீர்களேயானால் இந்த தருமமே துணையாக உள்ளத்திலே அதாவது உள்நீர்மை தூயத்தன்மை ஓங்கி வளரும் என்கிறார் செல்வம் எப்பட்டதுனா ஆரிடும் மே மடுவும் போல் சோரிடும் தண்ணீரும் அதாவது அது மாறிடும் ஏறிடும் மாறும் கூடும் குறையும் சோரிடும் தண்ணீரும் வாரும் தர்மமே சார்பாக உண்ணீர்மை வீரும் உயர்ந்து தர்மம் உங்களுக்கு என்றைக்கும் துணை நிற்கும் என்பதைத்தான் இவ்வாறு சொல்கிறார் ஏழாவது முப்பத்தாறாவது பாடலில் இந்த கருத்து இருக்கிறது காலில்லார் கண்ணில்லார் நாவில்லார் யாரையும் பாலில்லார் பற்றி நூலில்லார் சாலவும் ஆழப்படும் ஊணமைத்தார் இமையவரால் வீழப்படுவார் விரைந்து காலில்லாதவர் பார்வையற்றவர் பேச முடியாதவர் அதாவது மாற்றுத்திறனாளிகள் தமக்கு துணையாக எவருமே இல்லாதவர் நூலறிவு இல்லாதவர் முதலியோருக்கு வயிறார உணவளித்தவர்கள் தேவர்களால் விரும்பி போற்றப்படுவார்கள் என்று இந்த ஏழாவது முப்பத்தாறாவது பாடல் நமக்கு மிக அற்புதமாக சொல்லிக் கொடுக்கறது எல்லாம் பண்ணணும் இந்த நூல்களுக்கெல்லாம் சக்தி இருக்குது இந்த பாடல்களையெல்லாம் படிக்கணும் குழந்தைகளுக்கெல்லாம் தெரியணும் சுயநலத்தோடு வளர விடக்கூடாது பொதுநல மனப்பான்மையை ஊட்டி ஊட்டி வளர்க்கணும் பரோபகாரா புண்ணியாய அப்படிங்கிற கருத்து மனசுக்குள்ள பதியுள் மனமார்ந்தேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக